வணக்கம் நட்டினையின் நித்தம் ஒரு முத்து! இன்று டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள் எழுதியுள்ள உள் உணர்வு மாபெரும் சக்தி என்ற கற்றையிலிருந்து சில பகுதிகள் நமக்குள்ளே நம்மை சரியான வழி ஒரு மாபெரும் சக்தி உள்ளது அதை பலரும் உணர்வதில்லை இதை உணர்வது இயற்கையிலேயே சிலருக்கு தான் வாய்க்கும் இன்று அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் உள்ளுணர்வை வளர்ப்பது எப்படி என்பதை ஒரு பாடமாக சொல்லிக் கொடுக்கின்றனர் இருபது ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்காவில் தீன் பல்கலைக்கழகம் மற்றொரு பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தொழிலில் அபரிமிதமாக வெற்றி பெற்று சாதனையாளர்களை எல்லாம் சந்தித்து உங்கள் வெற்றிக்கு என்ன காரணம் என்று கேட்டு ஆய்வை நடத்தினர் அதில் தொன்னூற்று பேர் என்னுடைய வெற்றிக்கு காரணம் என் உள்ளுணர்வு தந்த யோசனையை எண்ணத்தை நான் செயல்படுத்தியதுதான் என்றனர் மனித வாழ்வில் ஏராளமான பிரச்சனைகள் நம்மை தினந்தோறும் மோதுகின்றன நாம் வாழ்வில் நமக்கு நிகழும் சோதனைகளையும் நம் வாழ்வில் ஏற்படும் சம்பவங்களையும் யோசித்து பார்த்தோமானால் பல சமயம் நமக்கு தோல்வியும் ஏமாற்றமும் துன்பங்களும் தான் வருகின்றன வாழ்வில் ஏற்படும் தோல்விகளுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணம் நாம் எடுத்த முடிவுதான் என்பது புரிய நாம் சரியான முடிவெடுக்க தெரிந்தோ அல்லது நமக்கு யாராவது இதுதான் சரியான பாதை இப்படி செய் என்று சொல்லிக் கொடுப்பேயானால் பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட மாட்டோம் வாழ்க்கை சரியான திசையில் சந்தோஷமாக போகும் உதவுவது அறிந்து கொள்ள வளர்க்க முயற்சி செய்ய போகிறேன் என்று ஆர்வத்துடன் சங்கல்பம் செய்து கொண்டால் போதும் நம் மனத்தில் பெரும் நீரூற்று போல பல்வேறு எண்ணங்கள் சதாய் எழுந்து கொண்டு இருக்கும் அவற்றையெல்லாம் ஒரு கணத்தில் ஆராய்ந்து பிரித்து எது நமக்கு உபயோகப்படுமோ அதை எடுத்து நமக்கு சொல்வதைத்தான் என்கிறோம் வலிமையை அழுத்திச் சொல்ல வேண்டுமானால் கண்டுபிடித்தேன் அந்த இரண்டும் என் தந்தவை என்றார் அவர் மீண்டும் சொல்லி பாருங்கள் அந்த வாசகத்தை ஒரு சக்தி இருக்கிறது அது தந்தது என்கிறார் ஏதோ ஒன்று ஒரு எண்ணத்தை நம் மனத்தில் கொண்டு வந்து வைக்கிறது இது எங்கிருந்தோ வருகிறது நாம் வாழ்வில் தோற்று போவோம் என்ற பயத்துடனும் இது நல்லவிதமாக நடக்குமா என்ற சந்தேகத்துடனும் நாம் இருக்கும்போது நம் எதிர்பார்ப்புக்கு எதிராக அது நல்லவிதமாக நடக்கும்போது நம்மையும் அறியாமல் நாம் தெய்வாதீனமாக நடந்தது என்கிறோம் டேவிட் பாம் என்ற லண்டன் பல்கலைக்கழக பௌதிக இயல் பேராசிரியர் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களும் கல் மண் கடல் ஆகாயம் என்பனவும் தாவரங்களும் விலங்குகளும் மனிதர்களும் எல்லாம் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கின்றன ஒன்றுக்கொன்று பரஸ்பரம் உதவியாக படைக்கப்பட்டிருக்கின்றன செயல்படுகின்றன என்ற மாபெரும் உண்மையை கண்டுபிடித்தார் இதன் அர்த்தம் என்னவென்றால் இப்பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றுடனும் நமக்கு தொடர்பு இருக்கிறது நாம் அவற்றுடன் உறவு கொள்ள முடியும் அவற்றை அழைக்க முடியும் என்பதுதான் இறை சக்திகளான பஞ்சபூதங்கள் எனப்படும் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்ற எல்லாம் மனிதன் விரும்பி ஈடுபாட்டோடு மனம் ஒன்று அழைத்தால் எதுவும் சாத்தியமாகும் என்கிற மாபெரும் உண்மையை தான் இது தெரிவிக்கிறது நீங்கள் மூச்சு விடுவதையும் இழுப்பதையும் மிக கவனமாக அதையே உற்று பார்க்கும்படி சொல்கிறார் பேரெதையும் செய்யாமல் அமைதியாக அதை மாத்திரம் மனம் கவனிக்கும்போது மனதிற்கு பூரணமான வேலை கொடுக்கப்பட்டுள்ளதால் மனத்திலிருந்து சகஜமாக எழும் எண்ணங்கள் எதுவும் எழாமல் ஒரு வெற்றிடம் உருவாகிவிடுகிறது அதே நிலையில் இருக்கும்போது நமது கெட்ட அனுபவங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஆழ்மனத்திலிருந்து மேலே மிதந்து வருகின்றன தியானம் செய்பவர் அப்படி மனத்திலே எழும் எண்ணங்களை உற்று பார்ப்பதன் மூலம் அந்த கெட்ட எண்ணங்கள் அழிந்து வருகின்றன இப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்களும் அடுத்து அத்துடன் முற்புவியில் நாம் செய்த தவறுகளும்ிதந்து வருவதால் அவை அனைத்தும் தியானிப்பவர் அதை உற்று பார்ப்பதன் மூலம் அளிக்கப்படுகிறது இதன் மூலம் தியானம் செய்யும் மனிதன் எந்தவிதமான துன்பங்களும் துயரங்களும் ஏமாற்றங்களும் இல்லாத வாழ்வு நடத்த முடியும் என்பதை விபாசனா தியான முறை நிரூபித்துக் காட்டியிருக்கிறது உள் உணர்வு என்பது நமக்கு உள்ளிருக்கும் ஒரு மாபெரும் சக்தி நம் வாழ்க்கை பிரச்சனையின்றி துன்பங்களின்றி வாழ பெரிதும் உதவும் மன ஆற்றல் இதை நாம் பயிற்சியின் மூலமும் தனியாத ஆர்வத்தின் மூலமும் பெறலாம் நன்றி வணக்கம்